மே பிரபலமான ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள் ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் என்னை உலகத்தின் வானம் பக்கம் அழைத்துக் கொண்டு உயர்ந்தார் வானத்தின் கதவை திறக்க ஜிப்ரில் கூறினார்கள் யார் அது என்று கேட்கப்பட்டது ஜிப்ரில் என ஜிபிரில் அலிசலாம் அவர்கள் பதில் கூறினார்கள் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முகமது என்று கூறினார் பின்பு இரண்டாம் வானத்தின் பக்கம் உயர்ந்து கதவை கேட்டுக் கொண்டார் யார் அது உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முகம்மது என்று பதில் கூறினார் மேலும் மூன்றாம் நான்காம் மற்றும் அனைத்து வானத்தின் வாசலிலும் யார் அது என்று கேட்கப்பட்டது ஜிப்ரில் என ஜிப்ரில் அலிசலாம் கூறினார் என நபி அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் மூன்று எட்டு எட்டு ஏழு முஸ்லிம் ஒன்று ஆறு இரண்டு